பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக்க நாயக்கன் பதங்கள் போற்றி போற்றி ஸ்ரீதட்சிணாமூர்த்தி சுதேஷிகேந்திரம் துவைபாயனம் ஸ்ரீங்ககம் எதீங்கம் மதுசி கிமா ழித்தழிக்கும் செய்கைக்கு ஏதுவாம் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய்த்தானே அனந்தமூர்த்தியுமாய் நிற்கும் பூன்றமுத்தனுமாயின்புணரியாதவனாய் நாடும் தோன்றிய விமல போத ஸ்வரூபத்தை பணிகின்றேனே தாண்டவராய சுவாமிகள் என்று சொல்லப்படுகிற இந்த கைவல்ய நவநீத ஆச்சாரியர் தான் சொல்லப்போகின்ற விஷயத்தை சொல்லுவதற்கு முன்பு பரம்பொருளை நன்றாக சிந்தித்து வணங்குகிறார் பரம்பொருளை நன்கு சிந்திப்பதே இங்கு வணங்குவதாகிறது ஏகநாயக்கன் பதங்கள் போற்றி இந்த என் நிலங்களினும் மிக்க எழுநிலம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் மோக்ஷத்தை தரக்கூடிய இடங்கள் ஏழு என்று சாஸ்திரங்கள்லே சொல்லப்படுகிறது அங்கெல்லாம் வேதாந்த பாடம் சாஸ்திர பாடங்கள் எல்லாம் சிறப்பாக ஒரு காலத்தில் இது இந்த ஏழு ஸ்தலங்களும் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தலங்கள் என்று கூறப்பட்டது அயோத்தியா மசுரா மாயா காஷி காஞ்சி அவந்திகா புரி துவாராவதி செய்வ சப்தை தே மோக்ஷாயிக்காக எட்டு வருது எப்படின்னு தெரில அயோத்தியா அயோத்தியாங்கிறது ராமர் பிறந்த க்ஷேத்திரம் அயோத்தியா அங்கேயும் நிறைய அறிஞர்கள் உண்டு அதில் அயோத்தியா மசுரா கிருஷ்ணர் பிறந்த இடம் மசுரா மாயா மாயாங்கிறது வந்து ஹரித்வார் ஹரித்வாரம் என்றும் ஹரித்வாரம் என்றும் சொல்லப்படுவது கங்கை சமவெளியிலே பிரவேசிக்கின்ற இடம் அதுக்கு முன்னாடி ஹரித்வாரத்துக்கு முன்னாடி கங்கை இருக்கிறதெல்லாம் மலைதான் ரிஷிகேஷமே மலைதான் ஹரித்வாரத்துலேருந்து சமதளத்தில் பிரவேசிக்கிறது அந்த இடத்துக்கு மாயான்னு பேர் அந்த முக்கியமான ஸ்நான கட்டத்துக்கே மாயா குண்டுன்னே பேர் அதில் அங்கே ஹரித்வாரத்துக்கு மாயா அயோத்தியா மதுரா மாயா காஷி எல்லாரும் தெரிஞ்சது ரொம்ப பிரசித்தம் இன்னைக்கும் அங்கே நிறைய வித்யாஸ்தானங்கள் எல்லாம் இருக்கிறது காஷி காஞ்சி காஞ்சிபுரம் எல்லாம் சருவைக்க பீடமே இருந்துருக்கிறது இன்றைக்கும் எத்தனையோ மதங்களுக்கான ஆலயங்கள் வழிபாடுகள்லாம் இருக்கு காஞ்சிபுரத்தில் காஷி காஞ்சி அவந்திகா உஜ்ஜயின் அப்புறம் புரியும் துவாரகையும் சேர்த்து ஒரு க்ஷேத்திரமாக சொல்லிவிடுறாங்க அயோத்தியா மதுரா மாயா காஷி காஞ்சி அவந்திகா அவந்திகாங்கிறது உஜ்ஜயின் அப்புறம் புரி துவாராவதீ செய்வ புரியும் துவாரகாவும் சேத்தே சொல்லிவிட்றாங்க இதில் ஏதோ ஒன்று எடுத்துக்கணுமோ இன்னும் தெரியாது புரி துவாராவதீ செய்வ புரிங்கிறது புரி ஜெகநாசக்ஷேத்திரம் துவாரகா அங்கேயும் ஒரு சங்கரமட்டம் இருக்குது துவாரகா துவாரகாங்கிறது கிருஷ்ணருடைய வாசஸ்தானம் துவாரகா ஆக புரி துவாராவதீச் செய்வ சப்தைதே மோஷதாயிகாஹா இந்த ஏழும் மோக்ஷத்தை கொடுக்கக்கூடிய இடங்கள் நம்ம ஏதோ ஒன்று சேர்த்துக்கணும் இல்லாட்டி இது எட்டு வந்துடும் புரி துவாராவத்தின்னு போட்டால் எட்டு வருது அயோத்தியா மதுரா மாயா காஷி காஞ்சி அவந்திகா புரி துவாராவதி செய்வ சப்த இ மோக்ஷதாயிகா ஏதோ ஒன்று இது இல்லாட்டி அதுன்னு எடுத்துக்கணும்னு இந்த ஜோதலிங்கமே இப்படி தான் இருக்குது நிறைய ஜோதர்லிங்கம் சொல்கிறாங்க இதுவும் ஜோதிர்லிங்கம்ங்கிறாங்க அதுவும் ஜோதிர்லிங்கம்ங்கிறாங்க ஏதோ ஒன்று நாம் எடுத்துக்க வேண்டி தான் வந்து பவிஷ்ய பத்ரிங்கிறாங்க இனி வரக்கூடிய காலத்தில் இது தான் இருக்க போகிறது அந்த பத்ரி அழிஞ்சு போக போகிறது அப்படின்னு சொல்லி பவிஷ்ய பத்ரி பவிஷ்யகேதார்னு ரெண்டு இடங்கள் சொல்கிறாங்க இப்போ இப்போ இருக்கிற கேதார்நாதமும் பத்ரிநாதமும் அழிஞ்சு போயிடுவான் இனி வரக்கூடிய காலத்தில் எது பத்ரிநாத் ஆதார்நாதாகவோ இருக்க போகிறதோ அதை இப்போ சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க பவிஷ்யகேதார் பவிஷ்ய பத்ரி ரொம்ப வருஷமாகவே இருக்கு இருக்கட்டும் அப்போ இந்த ஏழு மோட்சஸ்தலத்தை காட்டிலும் சிறந்தது நன்னிலம் அவருக்கு பாடம் நடக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் தே நீ நடுவோம் அது மாதிரி அது ஒரு இதெல்லாம் வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறது தான் அவரை பொறுத்த வரைக்கும் அந்த குரு அவரை தாண்டவராய சுவாமியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அது பெரிய விஷயம் நல்லா அவர் சொல்கிறார் எந்நிலங்களினும் மிக்க எளிநிலம் எழுநிலம் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம்னால் என்ன அர்த்தம் எல்லா பூமியை காட்டிலும் சிறந்தது மோற்றஸ்தலமாகிய ஏழு அதுலேயும் மேலானது எத்தனையோ பூ ஊரில் வந்து இந்த தேசத்தில் எத்தனையோ இடங்கள்லாம் இருக்குது அந்த எல்லா இடங்கள்லையும் இந்த ஏழு இடம் ரொம்ப முக்கியமான இடம் அதை உயர்ந்த இடம் வந்து நன்னிலம் அப்படின்னு விட்டார் இந்த பாரத புனிதமானது இந்த தேசத்தில் இந்த மு ஏழு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த ஏழு இடத்தில் காட்டிலும் விசேஷமானது எங்கள் ஊர் நன்னிலம் நன்னிலம் மறுவும் ஏக்கநாயக்கன் பதங்கள் போற்றி நன்னிலத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய குருநாதன் நாராயண தேசிகனுடைய பாதங்களை வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம் இது மேலெழுந்த வாரியான அர்த்தம் ஆழமான அர்த்தம் என்ன சுபேட்சா சத்வா தனுமானசி இதெல்லாம் சொன்னோமே சப்த ஞான பூமிகள் சுபேட்சா விசாரணா தனுமானசி சத்வாபத்தி அசம்சக்தி பதார்த்தா பாவனா இதெல்லாம் சொன்னோமோ இல்லை அந்த இதெல்லாம் வந்து ஏழு ஞானபூமிகள் அந்த ஞானபூமிகளுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடியது அந்த சுத்த சைதன்யம் நன்னிலம் மருவும் ஏகநாயகன் பதங்கள் போற்றி ஆன்மீக வாழ்க்கையில் எத்தனையோ சாதனைகள் இருக்குது அதில் இந்த ஏழு ஞானபூமிகள் சொல்லப்படுகின்றன இந்த ஏழு ஞானபூமிகள்கெல்லாம் மேலாக விளங்கக்கூடியது அந்த சுத்த சைதன்யம் அந்த சுத்த சைதன்யத்தை நான் நினைக்கின்றேன் இந்த பொன்னம்பல சுவாமிகள்ங்கிற உரையாசிரியர் இலக்கணையினால் தன்னுபூதி மயமான ரிக்வேத பொருளையே சிந்தித்ததாம் அப்படின்னு முடிக்கிறார் இது வந்து பிரஜானம் பிரம்ம என்கிற மகாவாக்கியத்தை இதன் மூலம் சிந்தித்தார் ஆச்சாரிய என்கிறார் பேர் உணர்வே பிரம்மம் என்று சொல்லக்கூடியது ரிக்வேத மகா வாக்கியம் அந்த ரிக்வேத மகாவாக்கியமே இதன் மூலம் சிந்திக்கப்பட்டது இந்த முதல் பாடலின் மூலம் ஆழ்ந்து சிந்திக்கப்பட்டது பிரஜானம் பிரம்ம எனப்படும் மகாவாக்கியம் என்று சொல்கிறார் அதை நாம் புரிஞ்சுக்கணும் ஒரு ஒருத்துக்கு ஒரு ஒரு மகா வாக்கியம் என் அடுத்த பாடலுக்கும் அப்படித்தான் சொல்கிறார் அவர் ஈதனைத்தும் ஆன்மாவே என்னும் சுருதியால் தன்னை வணங்கினதாம் ஈதனைத்தும் ஆன்மாவே சர்வம் எது அயமாத்மா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது சர்வம் எது இவை அனைத்தும் அயமாத்மா சர்வம் எது அயமாத்மா அப்படி ஒரு மகா வாக்கியம் இருக்குது இந்த இதில் அயமாத்மா பிரம்மங்குறது இல்லை சர்வம் ஈதனைத்தும் ஆன்மாவே இதம் சர்வம் எது அயம் ஆத்மா ஒரு வாக்கியம் இருக்கு ஐ திங்க் பிரம்ம பிருகதாரண்யம் நினைக்கிறேன் அதனால் பிருகதாரண்யத்தில் தான் ஈதனை சர்வம் இதம் சர்வம் எது அயம் ஆத்மா இவை அனைத்தும் இந்த ஆத்மாவே அதனால இப்போ என்ன சொல்றார் நான் இந்த ரெண்டாவது பாடலில் முதல்ல பிரம்மஸ்வரூபத்தை சிந்தனை பண்ணினார் இப்போ என்ன சொல்கிறார் ஆத்மாவே பிரம்மங்கிற அர்த்தமும் கொடுக்கும்படியான வாக்கியத்தை சிந்தனை பண்ணுறார் ஈன்று அழித்து அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாம் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் இந்த மாதிரி இல்லை இந்த பதத்திலெல்லாம் எதுவும் புரியாத விட்டுவிடாங்கோ புரியலன்னா கேளுங்க ஆன்றன்னா என்ன பூன்றன்னா என்ன தெரியணும் ஆன்றங்கிறதுக்கு பொருள் பார்த்தோம் மாட்சிமை பொருந்திய பூன்றன்னா பூரணமான இன்ப புனரி புனரின் சமுத்ரம் புனரி மாதவனாய் நாளும் தோன்றிய விமல போதஸ்வரூபத்தை எந்தவொரு சைத்தன்யம் என்னிடத்திலே விளங்கி கொண்டிருக்கிறதோ அந்த சைத்தன்யம்தான் பிரம்மவிஷ்ணு ருத்ரனுமாக அனந்த தேவதா ரூபங்களாக பரிபூர்ணமுக்துவரூபமாக ஆனந்தசாகரமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது அதை நான் நாள்தோறும் சிந்திக்கின்றேன் தோன்றிய விமல போத ஸ்வரூபத்தை பணிகின்றேனே வணங்குகின்றேனே வணங்குகின்றேன் என்பது அதை கருதினதாக அதான் ஸ்வரூபத்தை பணிகின்றேனே சரி தானேங்கிறத வந்து சொல்றார் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்தமூர்த்தியுமாய் அப்படிங்கறதுக்காக கூட்டி சொல்றார் தானே ஈன்றழித்தளிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் ஏதுவாம் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் அனந்தமூர்த்தியுமாய் பூன்றமுத்தனுமாய் நிற்கும் விமலபோத ஸ்வரூபத்தைப் பணிகின்றேன் அந்த தானேங்கிறத முதல்ல போட்டுக்கணுங்கிறார் தானே ஈன்றழித்தளிக்கும்னு முதல்ல போட்டுக்கணும் எங்கே இருக்குன்னு தேடக்கூடாது ஆன்ற ஈசனுமாய் தானேன்னு இருக்கு அந்த தானே முதல்ல போட்டுக்கணும் இனி அடுத்தது குருவுக்கு நமஸ்காரம் அகம் பிரம்மாஸ்மிங்கிற மகா வாக்கியம் இதன் மூலம் சிந்திக்கப்படுகிறது என்று நாம் எடுத்துக்கலாம் அனுபூதி மகா வாக்கிய அனுபூதி வாக்கியார்த்த ஸ்மிருதியோடு குருவினது பெருங்கருணையை வியந்ததாம் அப்படின்னு மூணாவது பாடலுக்கு கடைசியில் முடிக்கிறாரு படிக்கலாம் எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடை புவனம் எல்லாம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப சுபாவமானே அவருடைப் பதும பாதம் அனுதினம் பணிகின்றேனே எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பா கவருடை புவனமெல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் போல் யான் என் ஸ்வரூப சுபாவமானே அவருடை பதுமபாதம் அனுதினம் பணிகின்றேனே எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடைய புவனமெல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவரிடை வெளி போல் யான் என் ஸ்வரூப ஸ்வபாவமானேன் அவருடைய பதுமபாதம் அனுதினம் பணிகின்றேனே யாருடைய அனுகிரகத்தினால நான் பிரம்மம்னு புரிந்து கொண்டேனோ அப்படிப்பட்டவருடைய உபதேசம் அப்படி உபதேசம் பண்ணினவருடைய திருவடியை நான் தினந்தோறும் நமஸ்காரம் செய்கின்றேன் அக குருநாதருடைய திருவடியை வணங்குகிறேன் என்று சொல்லுகிறார் குருநாதருடைய திருவடியை வணங்குகிறேங்கிற போது எதனால குருநாதருடைய திருவடியை வணங்குகிறேன் என்றால் எனது உண்மை வடிவை எனக்கு உணர்த்திய காரணத்தால் அவரை நான் வணங்குகிறேன் அக எவருடைய அருளால் விளக்கம் தாயினும் சிறந்த எவருடைய அருளால்னா யாருடைய கிருபையினால் யாருடையன் தமிழில் போட்டிருக்கு அவருடைய பாஷ விளக்கம் எப்படி இருக்குது எவருடைய அருளால்னா யாருடைய அனுகிரகத்தினால தாயினும் சிறந்த அப்படின்னு ஒரு சேர்த்து சேர்த்துக்கிறாரு சுவரிடை வெளிபோல் குட்டியத்தின் கண் அதனால் ஆச்சாதிக்கப்பட்டுள்ள ஆகாயத்தை என்ன விளக்கம் ஆச்சாதிக்கப்பட்டுனா மறைக்கப்பட்டுள்ள அர்த்தம் ஆச்சாதிக்கப்பட்டுள்ள ஆகாயத்தை சம்ஸ்கிருதம் தெரியலன்னா இந்த தமிழ் விளக்கம் படிக்க முடியாது இந்த தமிழ் விளக்கம் படிக்கிறதுக்கு சம்ஸ்கிருதம் படிக்கணும் அதனால் எவருடைய அருளால் இப்படி எழுதிகிட்டே வாங்கும் அது தமிழில் நல்லா தமிழில் எழுதிட்டு வாங்கும் அதில் வேணா போடலாம் நம்ம க படுற கஷ்டம் இன்னொருத்தர் படம் வேண்டாமல் நிறைய பேருக்கு தமிழ் இப்போ தமிழ்காரங்களுக்கே தமிழ் தெரிய மாட்டேங்குது நேற்றுக்கு திருமுருகாற்று படம் படித்தேன் நக்கீரரோடு ஒருத்தருக்கும் புரியாது இந்த தமிழை படிக்கிறதுக்குள்ளே போகும் போது அருணகிரிநாதரன் சரி அருணகிரிநாதரனோடது சிலது புரியும் இருந்து கடைசி வரைக்கும் புரியல கடைசியில் ஒரு ரெண்டு மூணு பாட்டு தான் புரிஞ்சுது மற்ற பாட்டுலாம் வந்து தமிழே எவ்வளவு தமிழ் தெரிஞ்சவனாக இருந்தாலும் ஒரு வழி பார்த்துடுவது நக்கீரர் தாமுரைத்த நன்முருகாற்றுப்படையை தக்கோல நாள்தோறும் சாற்றினால் முக்கோல மாமுருகன் வந்து மனக்கவலை தீர்த்து தான் நினைத்தவெல்லாம் தரும் அப்படின்னு அந்த ஒரு பாட்டு தான் புரிஞ்சுது பாக்கி எல்லாம் கடைசி பாட்டு தான் புரிஞ்சதை தவிர முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பார்க்குறேன் பார்க்குறேன் அதுவும் என்னன்னா போயின்ட்டே இருக்குது வேணால் பாடிச்சு பாருங்க புரியதாக பாருங்கள் அதனால் அது வந்து பிரித்து பதம் பிரித்து எல்லாம் படிக்கிறதுக்குள்ளே இதாகிடும் ஆனால் எவ்வளவு தமிழ் ஆழமாக இருக்குது இவங்க தமிழே புரிய மாட்டேங்கிறது தமிழில் அர்ச்சனைங்கிறாங்க தமிழே புரிய மாட்டேங்குது இந்த மாதிரி பாட்டெலாம் எடுத்து சொல்லட்டுமே முழுக்க முழுக்க தமிழ் நூல்கள் தானே திருமுருகாற்றுப்படை இதெல்லாமே தமிழ் நூல்கள் தானே இதை விளக்கி சொல்கிறதுக்கு ஒரு இதை ஏற்படுத்தக்கூடாதோ தெரியாது அது சொல்கிறதுக்கு ஆள் இருக்காது ஏன்னா அருளால் யானே சுவரிடை வெளிபோல் யான் என் ஆகாயத்தை இந்த பாருங்கள் சுவரிடை வெளிபோல்கிறதுக்கு விளக்கம் குட்டியத்தின் கண் அதனால் ஆச்சாதிக்கப்பட்டுள்ள ஆகாயத்தை அக்குட்டியத்தை இடித்தொழித்து அதுவே மகாகாயம் என்று அறிந்தார் போல சுவரிடை வெளிபோல் அப்படின்னா என்ன சுபத்தை இடித்தா சுபத்துக்குள்ளே இருந்த ஆகாசம் என்னது ஏற்கனவே இருந்த ஆகாசந்தானே அது மாதிரி சுவருங்கிறது இப்போ இங்கே தான் குறிக்கிறது என்ன தன்னுடைய சரீரம் மனசு புத்தி தான் சுவர் இந்த சரீரம் மனசு இப்போ சுகத்துக்குள்ளே ஆகாசம் இருக்குங்கிறது சுபத்தை வெ எடித்தாலும் புத்தியிலே புரிஞ்சுக்கலாம் அதான் இவர் சொல்கிறார் இவர் இவர் சொல்கிறது எப்படின்னா குட்டியத்தின் கண் குட்டியம்னா என்ன குட்டி செவ் குட்டியம்னா குடிசை குட்டியான்லாம் சொல்கிறவல்லி அதான் குட்டியத்தின் கண் அதனால் ஆச்சாரிக்கப்பட்டுள்ள ஆகாயத்தை அதனால் மறைக்கப்பட்டுள்ள உங்களுக்கு இதுக்காக படிக்கிறேன் ரொம்ப நேரம் இதெல்லாம் பண்ண போகிறது இல்லை நான் ஆட்சாதிக்கப்பட்டுள்ள ஆகாயத்தை அக்குட்டியத்தை இடித்து ஒழித்து அதுவே மகாகாயம் என்று அறிந்தாற்போல் அதை இடித்த உடனே அதுதான் மகாகாசம் மகாகாசம் தான் சுகத்துக்குள்ளே இருந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் அது மாதிரி சர்வெங்கும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிற பிரம்மம் இந்த சரீரத்தையும் வியாபிச்சிருக்கு ஆனால் இந்த சரீரம் மாத்திரம் நான் நினச்சிட்ருக்கிறதுனால இவ்வளவு பிரச்சனை வருது ஆனால் என்னோட சுவரிடை வெளி திருஷ்டாந்தது சுவரிடை வெளி போல் அது மாதிரி இந்த சரீரம் முழுவதும் வியாபிச்சிருக்கிற ஆத்மாவை பிரம்மத்தை இருக்கட்டும் வரிசையாகவே பிடிச்சிடும் எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் நான் தான் எங்கும் நீக்கமறை நிறைந்திருக்கிற பிரம்மம் என்பால் கவருடைய புவனமெல்லாம் கற்பிதம் என்பால்னா என்ன அர்த்தம் என்னிடத்தில் கவருடை கவருடைன்னு சொன்னால் பல கூறுகளை உடைய கவருடை ஈஸ் இக்குவல் உடைய பல கூறுகளை உடைய என்னென்ன அர்த்தம் ஆகாயம் காற்று நெருப்பு நீர் நிலம் மரம் செடி கொடிகள் விலங்குகள் புழுக்கள் ஒரு ஒரு உயிர் இரு உயிர் மூன்று உயிர் நான்கு உயிர் ஐந்து உயிர் ஆறு ஓரறிவு ஈரறிவு மூன்றறிவு நான்கறிவு ஐந்தறிவு அப்புறம் வந்து முட்டையிலேருந்து வந்தது அண்டஜம் ஸ்வேதஜம் ஜராயுஜம் உத்விஜம் இதெல்லாம் வந்து சொல்கிறோம்ல அண்ட முட்டையிலேருந்து வந்தது வேர்வையிலேருந்து வந்தது கருவிலருந்து வந்தது பூமியை புலந்து கொண்டு வந்தது எத்தனையோ விசித்திரமான ஜீவராசிகள் கவருடை புவனம் எல்லாம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் சேர்ந்தது இல்லை சமஸ்த பிரபஞ்சமும் இதில் அடக்கம் கவருடை புவனம் எல்லாம் என்றால் பல்வேறு கூறுபாடுகளை உடைய உலகம் அனைத்தும் பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் மகர்லோகம் ஜனோலோகம் தப்போலோக்கம் சத்தியலோகம் என்று சொல்லப்படுகிற மேல் ஏழு உலகங்கள் கீழே அத்தள வித்தள என்று சொல்லப்படுகின்ற பாதாளம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஏழு உலகங்கள் அப்படி நூற்றி அண்டங்கள் எல்லாம் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து என்பால் கற்பிதம் என்றறிந்து யானே எங்குமாம் பிரம்மம் எவருடைய அருளால் யானே இந்த ஏ தேற்றைகாரம் முக்கியம் யானே எங்குமாம் பிரம்மம் எங்குமாம் பிரம்மம் யானே சர்வகதமான பிரம்மம் நானே எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற பிரம்மம் நானே என்று எவருடைய அருளால் அறிந்து கொண்டேனோ அது மாத்திரமில்லை என்பால் கவருடைய புவனமெல்லாம் கற்பிதம் என்று அறிந்து எல்லா உலகங்களும் என்பால் கற்பிதம் கற்பிக்கப்பட்டது என்று அறிந்து எவருடைய அருளால் அறிந்து யாருடைய அனுகிரகத்தினால் அறிந்து கொண்டேனோ அப்படி அறிஞ்சதுக்கு பிறகு என்னாச்சுன்னா சுவரிட இந்த கவருடைய புவனமெல்லாம் அறிவினால் நீக்கப்பட்டது சுவரிடை வெளி யான் என் ஸ்வரூப வபாவமானேன் சுவரிடை வெளி போல சுபத்தில் இருக்கக்கூடிய ஆகாசத்தை போல சமஸ்திரபஞ்சத்திலையும் வியாபிச்சிருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை சுவரிடை வெளி போல் யான் என் ஸ்வரூப ஸ்வபாவம் நான் என்னுடைய ஸ்வரூப ஸ்வபாவம் யான் என்னிடம் என்னுடைய ஸ்வரூப சுபாவம் என்ன சொல்கிறது இதுக்கு யானே அசங்க சிதாத்மாவான என்னை ஆச்சாதித்துள்ள பஞ்சகோஷங்களையும் அவை என்னால் அறியப்பட்டு ஜடமாயிருத்தலின் இது நானல்ல இது நானல்லவென்று நேதித்து மேலே அவைகளின் அபாவரூபமான சூன்யத்தையும் ஒழித்து அவைகட்கு சாட்சியாய் அசங்க நானே எங்குமாம் பிரம்மம் அரி அயன் சிவன் அந்தகன் இந்திரனாகிய இடந்தோறும் முத்தினுள் நூல் போல் அணுசூதமாய் சாட்சியாய் நிறைந்திருப்பதாகிய பிரம்மாம் என்பால் இப்படி பரபிரம்மமான என்னிடத்து கவருடைய புவனமெல்லாம் நானா கூறுபாடுடைய பிரபஞ்சம் எல்லாமும் கற்பிதம் காணல் சலம் போல் அத்தியஸ்த மாதலின் என்று அறிந்து என்று சமுசயமில்லாமல் சாட்சா்கரித்து சமுசயமில்லாமல் சாட்ச சந்தேகம் இல்லாமல் புரிந்து கொண்டு ஸ்வபாவமாக யான் என் ஸ்வரூபம் ஆனேன் நான் எனது நிஜஸ்வரூபம் ஆனேனோ நான் எனது நிஜ ஸ்வரூபம் ஆனேன் யோசிக்க வேண்டிய யான் என் ஸ்வரூப ஸ்வபாவனேன் நான் வந்து என்னை வந்து முதல்ல சரீரம் மனசு புத்தியாக நினைச்சுக்கிட்டு இப்போ என்ன ஆச்சுன்னா என்னுடைய ஸ்வரூப ஸ்வபாவம் ஆனேன் ஸ்வரூபஸ்வபாவம் ஆனேன் ஸ்வாவமாக யான் என் ஸ்வரூபமானே என்கிறார் அவருடைய அனுகிரகத்தினால் சுலபமாக நான் என் இவர் அவரோட அர்த்தம் என்னன்னா ஸ்வபாவம் என் யான் என் ஸ்வரூபம் ஆனேன் சுபாவமாக விளக்கம் சொல்கிறார் அவருடைய அனுகிரகத்தினால் என் ஸ்வரூபம் எதுன்னு எனக்கு புரிந்தது நமக்கு தெளிவாக புரியுது யான் என் தமிழ் நல்லா புரியுறது விளக்கத்தை காட்டிலும் யான் என் ஸ்வரூப ஸ்வாவம் ஏற்கனவே வேதாந்தம் படித்ததுனால என்ன ஏற்கனவே வேதாந்த சாஸ்திரம் கேட்டிருக்கிறதுனால புரியுறது இல்லாட்டி மொட்டையாக புரியாது யான் என் ஸ்வரூப ஸ்வபாவம் நான் என்னுடைய உண்மை ஸ்வரூபத்தை புரிந்து கொண்டேன் நான்னு போது எந்த நான் சொல்கிறோம் என்னுடையன்னு சொல்கிற போது எந்த எண்ணை சொல்கிறோம் ஸ்வரூப ஸ்வபாவானேங்கிறபோது என்ன அர்த்தத்தை குறிக்கிறது அப்படின்னா ஒரே வார்த்தை தான் வார்த்தை தான் மாற்றி மாற்றி போடுறோம் நான்கிறத வந்து நான் முதல்ல தப்பாக புரிஞ்சுட்டுருந்தேன் நான் இப்போ முதல்ல சொல்கிற போது என்ன பண்ணுறேன் உடம்போடு சொல்கிறேன் யான் என் சொரூபம் என் ஸ்வரூபங்கிறது என்னது ஸ்வரூபம் வேற என்னோடது வேறு இல்லை என்னோட ஸ்வரூபம்னா என்னோட ஸ்வரூபம்னா என்ன சாயங்காலம் பார் தெரியும்னா என்னோடய ஸ்வரூபம் என்னங்கிறது நம்ம மாறி சொல்கிறோம் இல்லையா ஸ்வரூபம் இப்போ தெரியாது சாயங்காலம் பார் தெரியும் அப்படின்னு சொன்னால் அந்த அர்த்தம் வேறு இல்லையா என்னுடைய ஸ்வரூபங்கிற போது ஸ்வரூபம் மாறுறதுங்கிற அர்த்தம் இல்லவா இருக்குது அப்போ காலம்பரை ஒரு ஸ்வரூபம் மத்தியானம் ஒரு ஸ்வரூபம் சாயங்காலம் ஒரு ஸ்வரூபம் என்ன சந்தியா காயத்ரி ஸ்வரூபமாக என்னது மாறிண்டே இருக்கிறது அப்போ ஸ்வரூபம் என்னுடைய ஸ்வரூபங்கிற போது ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் உபச்சாரம் இதெல்லாம் யான் என் ஸ்வரூப ஸ்வபாவம் ஆனேங்கிறதுக்கு அர்த்தம் என்ன நான் வந்து என்னை சரீரமாக புரிந்து கொண்டிருந்தேன் என்னுடைய யதார்த்த ஸ்வரூபம் என்னன்னா என்னது நான்கிறதே கற்பிதம்ங்கிறதான் விஷயம் என்னுடைய ஸ்வரூபம் வந்து பிரம்மஸ்வரூபம் அதனால் எங்குமாம் பிரம்மம் என்பால்னு முன்னாடியே சொல்லியாச்சு அந்த பிரம்மமே என்னுடைய யதார்த்த ஸ்வரூபம் யான் என் ஸ்வரூப ஸ்வபாவம் ஆனேன் இவருடைய உரை எப்படி இருக்குன்னா ஸ்வபாவமாக யான் என் ஸ்வரூபம் நான் எனது நிஜஸ்வரூபம் ஆயினேனோ யாருடைய அருளால் எவருடைய அருளால் நல்ல யான் என்கிறதெல்லாம் உபச்சாரமான வார்த்தைகள் உண்மையிலேயே ஸ்வரூபம் விளங்கிற்று உண்மை ஸ்வரூபம் விளங்கிற்று இந்த உடல் மனம் புத்தி இவைகள் நான் அல்ல இதெல்லாம் மன இந்த பக்தன்கிறதும் பகவான்கிறதும் கூட ஒரு தோற்றமே உண்மையிலேயே நான் பிரம்மமாகவே இருக்கிறேன் ஆ ஸ்வரூப ஸ்வபாவமானேன் எவருடைய அருளால் ஸ்வரூபஸ்வபாவானேனோ அவருடைய பதும பாதம் அனுதினம் பணிகின்றேனே அவருடையங்கிறதுக்கு விளக்கம் சொல்லணுமோ கவருடை புரியாது புரியுது இப்போ புரிஞ்சாச்சு கவருடைனா என்ன கவர்ன்றதுன்னா இங்கே நாலா நானா பாகங்களை உடையது நானா கூறுகளை உடைய சுவரிடை வெளிப்போலுங்கிறதும் புரிஞ்சு போச்சு சுவர் ஆகாஷ் செவுத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசம் மாதிரி இங்கே பஞ்சகோஷத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய பஞ்சகோஷத்தை வியாபிச்சிருக்கிறதான் வியாபிச்சிருக்கிறேங்கிற அர்த்தம் சொல்லிவிடுறேன் வியாபிச்சிருக்கிற பிரம்மம் அவருடைய பதுமபாதம் அக்கருணாமூர்த்தியினுடைய தாமரை மலர்போலும் திருவடியை அனுதினம் பணிகின்றேன் நாள்தோறும் வணங்குகின்றேன் நிறைய இதுக்கெல்லாம் விளக்கம் போட்டிருக்கு சும்மா சுருக்கமாக சிலதெல்லாம் படிக்கிறேன் பாட்டு எளிமையா புரிஞ்சு போச்சு எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடைய புவனமெல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளி போல் யான் என் ஸ்வரூப ஸ்வபாவம் ஆனேன் அவருடைய பதுமபாதம் அணிதி அனுதினம் பணிகின்றேனே யாருடைய அனுகிரகத்தினால நானே பிரம்மம்னு புரிஞ்சுகின்றேனோ எங்கிட்டதான் உலகமெல்லாம் கற்பிக்கிறது கற்பிக்கப்பட்டிருக்கிறது என்றும் புரிஞ்சிருக்கேனோ எப்படி சுபத்தில் வெளியே வந்து இருக்கோ அது மாதிரி இந்த பஞ்ச கோஷங்களை எல்லாம் வியாபித்து பிரம்மமாகிய நான் இருக்கிறேன் என்று புரிந்து கொண்டேனோ அவருடைய பத்மபாதத்தை நான் தினந்தோறும் நமஸ்காரம் பண்ணுகிறேன் யாவரும் முடிமேர் கோடலானும் சொல்ற சில விளக்கங்கள் யாவரும் முடிமேற் கோடலானும் யாவரினும் பெருமை உடைமையானும் அபக்குவர் அண்மைக்கள் இருந்தும் அடையாமையானும் பக்குவர் சேமைக்கள் இருந்தும் தேடி வந்தடைதலானும் பத்மபாதம் என்றார் ஞானம் வந்தபின் பணிதல் ஒழியின் செய்ன்றி கொன்ற தோடம் வரும் என்பதை அனுதினம் என்னும் பதத்தால் குறிப்பித்தார் நல்ல விளக்கங்கள் பத்மபாதம்னு ஏன் சொன்னார்னா எல்லாரும் தலைமையில வச்சுக்கிறாங்களாம் யாவரும் முடிமேற் கோடலானும் யாவரினும் பெருமை உடமையானும் எல்லார இருக்கு பெருமை அபக்குவர் அண்மை கண்ணிருந்தும் அடையாமையானும் பக்கத்திலே இருக்காங்க பக்குவம் இல்லாதவர்கள் ஆனால் அவர்கள் அடையலை அப்பக்குவர் அண்மைக்கண்ணிருந்தும் அடையாமையானும் பக்குவர் சேமைக்கண்ணிருந்தும் தேடி வந்து அடைதலானும் பக்குவம் இருக்கிறவங்க ரொம்ப தூரத்துலேருந்து வந்து அடைகிறார்கள் பத்மபாதம் என்றார் தாமரைக்கு இவ்வளவு மகிமை இருக்கான் தாமரை வந்து வேணுங்கிறவங்க ரொம்ப தூரத்துலேருந்து அதை எடுப்பான் பக்கத்திலே இருக்கிறவங்க அதை கேர் கூட பண்ண மாட்டான் அது மதிக்கவே மாட்டான் அது தாமரை குளத்துக்கிட்டே இருப்பான் ஆனால் அந்த புஷ்பத்தை எடுத்து பகவானுக்கு பூஜை பண்ணியிருக்க மாட்டான் ஒன்றும் பண்ண மாட்டான் எங்கிருந்தோ ஒருத்தன் வந்து இங்கேருந்து நாகர்கோவிலுக்கு ஆளை அனுப்புவோம் இங்கேருந்து நாகர்கோவிலுக்கு ஆளை அனுப்பிச்சு கொஞ்சம் தாமரை எல்லாம் பொறிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அங்கேயே இருக்கிறவன் வந்து அந்த புஷ்பத்தை பற்றி சீந்தவே மாட்டான் அங்கே இருக்கிறவனுக்கு அதை பற்றி பெரிய விஷயமே இல்லை அதனால் தாமரை பூவுக்கு அப்படி மதிப்பு இருக்கான் தாமரை வந்து தலைமையிலே பகவானுக்கு தலைமையிலே வைக்கிறோம் எல்லா புஷ்பங்களை காட்டிலும் தாமரை புஷ்பத்துக்கு மகிமை ஜாஸ்தி நாங்கள் போன இடத்துல ஒரு புஷ்பம் இருந்தது அந்த ஏரியாவை தவிர உலகத்தில் எங்கேயுமே முளைக்கிறது இல்லையாது அதுவும் ஒரு குறிப்பிட்ட மலை மேலே தான் வருது இந்த பக்கம் வேலி ஆஃப்ளவர்ஸில் அது வரமாட்டேங்கிறது அது வந்து பிரம்ம கமலம்னு இவ்வளோ பெரிய தாமரை அப்படியே ஐஸ்லேயே முளைக்கிறது ஸ்னோவிலையே வருது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அந்த புஷ்பத்தை பார்த்தா அங்கே போட்டிருந்தா அதெல்லாம் பொறிக்கக்கூடாதுன்னு அதனால நான் பொறிக்கலை நிறைய பேர் பொறிச்சுண்ணா அது போட்டிருந்தா எவன் கேட்குறான் நிறைய பொருள் அதில் போட்டிருக்கங்க எல்லா இடத்துலேயும் இதை வந்து ப்ளக் பண்ணாயங்கோன்னு போட்டிருக்காங்க சில இடங்கள்லேன்னா அதை எழுதுறதுக்கு அங்கே இடம் ஏது அவ்வளோ தூரத்துக்கு இருந்தாலும் அங்கே எங்கேயோ ஒரு இடத்துல மரத்தில் ரெண்டு இடத்துல போட்டு வச்சுருக்காங்க அப்படியே முழுக்க முழுக்க பனி படர்ந்துருக்கு அதிலெல்லாம் நடுவு நடுவில் வெள்ளை விளையர்னு அழகாக அந்த த வெள்ளை தாமரை இருக்கேன் அது மாதிரி இவ்வளோ பெருசு அதுக்கு பேர் பிரம்ம நம்ம நார்மல் கமலம் இது பெரிய பிரம்ம பெரிய பூ தாமரை பூன்னு அர்த்தம் அவ்வளோதான் ஸ்வபாவம் என்ற பதத்தால் அம்ச அம்சி பாவம் விகார விக்காரி பாவம் உபாசக உபாசிய பாவம் முதலியன எனக்கும் பிரத்துக்கும் கொஞ்சமும் பேதம் இன்றுதையும் பேதமின்மையின் காரியத்தன்மை பிரகாஷ்யத்தன்மை ஆதயத்தன்மை ஆகிய பரதந்திரமுடையன் அன்று என்பதையும் குறிப்பித்தனர் ஸ்வபாவங்கிறதுக்கு விளக்கம் ஏதா புரியுதா ஸ்வபாவம் என்ற பதத்தால் அம்ச அம்சி பாவம் விக்கார விகாரி பாவம் upasaka upasya பாவம் முதலியென எனக்கும் பிரம்மத்துக்கும் கொஞ்சமும் பேதம் என்றம் இன்று இன்று என்பதையும் பேதமின்மையின் காரியத்தன்மை பிரகாஷ்யத்தன்மை ஆதாயத்தன்மை முதலி ஆகிய பரதந்திரமுடையன் அன்று என்பதையும் குறிப்பித்தார் சுபாவங்கிறதுக்கு அர்த்தம் அம்ச அம்சி பாவங்கிறது விசிஷ்டாத்வைதம் அவருடைய அவர்தான் அம்சி நான் அவருடைய அம்சம்ங்கிறது இந்த சொல்கிறது ஸ்வாவம்னால் என்னுடைய இது வந்து சமுத்திரத்தில் நீர் வந்து முழுக்க உப்பாக இருக்குது அதில் எதுவும் அம்சி அம்சமெல்லாம் இருக்கா என்ன ஜலம் முழுக்க உப்பாக இருக்குது அதில் வந்து எதா ஒரு ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் இல்லைன்னு நான் சொல்ல எல்லா பக்கமும் நீர் முழுவதும் உப்பு வியாபிச்சிருக்கு அது மாதிரி அதில் ஒன்றும் பேதம் கிடையாது வேற்றுமை கிடையாது அதை அவங்க ஸ்வகத பேதம் சொல்லுகிறார்கள் விசிஷ்டாத் சொகத பேதம்னால் என்ன சொகத பேதம்னா நமக்குள்ளேயே கை காலெல்லாம் வேற்றுமை இருக்கோ இல்லையோ கண்ணு வேறு இந்த கண்ணு வேறு அந்த கண்ணு வேறு இந்த காது வேறு அந்த காது வேறு அது மாதிரி நாம் ஏதோ வந்து பகவானுடைய ஒரு திரு துளி நாம் எல்லோரும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் பாவனை சத்தியம் கிடையாது பகவானுக்கும் நமக்கும் உண்மையிலேயே பேதம் கிடையாது அம்ச அம்சி பாவம் கிடையாது அது மாத்திரம் நாமெல்லாம் அம்சம்னு வச்சுப்போம் அவரை அம்சின்னு வச்சுப்போம் அம்சத்தில் இருக்கிற தோஷமெல்லாம் அம்சிக்கு போகுமா குணதோஷமெல்லாம் அம்சிக்கு போகுமா அம்சத்துக்கு வருமா ஒரு சாதாரண கேள்வி பார்ட்டுன்னு கேட் வச்சுட்டு இப்போ வந்து சுண்டு வரலில் பொண்ணு வந்தால் சுண்டு வரலுக்கு பிரச்சனையா இந்த சுண்டு வரலை உடையவனுக்கு பிரச்சனையா யார் சம்சாரி சுண்டு வரலை ஐயோ நான் இப்படி ஜென்மா எடுத்துட்டேன்னு வாசப்படுறப்போ தான் என்ன வருத்தப்படுமா என்ன கடவுளுடைய நாம் ஒரு பகுதின்னு வைத்துக்கொண்டால் இது ஒரு பெரிய தோஷம் அம்சத்தில் இருக்கிற தோஷங்கள்லாம் அம்சியைத்தான் சேரும் சேஷத்தில் இருக்கிற தோஷமெல்லாம் சேஷியைத்தான் சேரும் அவங்க பாஷை இது சேஷேஷி ஆகையினால் பார்ட்டில் இருக்கிற குற்றமெல்லாம் பார்ட்டு யாருக்கு இருக்கோ அவனுக்கு தான் போய் சேரும் ஆகையினால எனக்கு ஜென்ம மரண ப்ரா பிரச்சனையெல்லாம் கிடையவே நாகம் சம்சாரி பகவான் தான் சம்சாரி ஏன்னா நான் தான் பார்ட்டாச்சேன் இந்த சம்சாரத்தை உடையவன் அவன் தானே அதனால் அவன் தான் சம்சாரின்னு விட்டான் அதனால் அந்த பாவம் கிடையாது விகார விகாரி பாவம் கிடையாது விகாரி வேற விகாரிங்கிறது யார் அம்சி தான் அம்சிங்கிறது அம்சம் அம்சி எல்லா அம்சங்களையும் உடையவன் யார் நான் ரெண்டு கால் இருக்குது ரெண்டு கை இருக்குது இதெல்லாம் அம்சங்கள் இல்லையா அந்த அம்சங்களையெல்லாம் உடையவன் யார் நான் எனக்கு அம்சின்னு பேர் இதெல்லாம் அம்சங்கள்னு பேர் விசிஷ்டாத்வைதப்படி ஸ்ரீமன் நாராயணன் வந்து சித்தையும் அச்சித்தையும் அம்சமாக கொண்டவன் சேதனத்தையும் அச்சேதனத்தையும் அம்சமாக கொண்டவன் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த அம்ச அம்சி பாவம் கிடையாது விகார விகாரி பாவம் கிடையாது விகாரிங்கிறது யார் விகாரத்தை உடையவன் விகாரி விகாரம் எதுக்கு உடம்புக்கு இப்போ உடம்புக்கு வந்து பால்யம் எவ்வனம் கௌமாரம் அப்படின்னு இளமை மு முதுமையெல்லாம் விகாரங்கள் ஏற்படுறது விகாரத்தை உடையவன் யார் நான் எனக்குத்தான் வந்து பால்யம்ங்கிற விகாரம் க எவ்வன் நாலா ஷட்டு விகாரங்கள்லாம் எனக்குத்தான் ஏற்படுறது அகம் விகாரி அஸ்மி விகாரம் ஷரீரத்துக்கு அப்போ இந்த விக்கார விக்காரி பாவம் அப்புறம் உபாசக உபாசிய பாவம் வழிபடுபவன் வழிபடப்படுபவன் அப்படிங்கிற பாவமெல்லாம் இருக்குது பகவான் என்னால் வழிபடப்படுபவர் நான் வழிபடுபவன் உபாசக உபாஸ்ய பாவம் முதலியன போல எனக்கும் பிரம்மத்துக்கும் கொஞ்சமும் பேதம் கிடையாதுங்கிறத ஸ்வாவம்னு குறிப்பிட்டு தான் அது மாத்திரம் இல்லை இதெல்லாம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன் இப்படிலாம் விஷயங்கள் இருக்கு அம்ச அம்சி பாவம் விகார விகாரி பாவம் உபாசக உபாசிய பாவம் அப்புறம் வந்து காரியத்தன்மை பிரகாஷ்யத்தன்மை ஆதேயத்தன்மை காரியத்தன்மைன்னு அவர் கா அவர் கர்த்தா நான் காரியம் அவர் பிரகாசப்படுத்துபவர் நான் பிரகாசப்படுத்தப்படுபவன் அவர் ஆதாரம் நான் ஆதேயம் இதெல்லாம் கிடையாது கடவுள்தான் ஆதாரம் கட நான் வந்து ஆதேயம் ஆதார ஆதேயம்னா என்ன இப்போ வந்து இந்த டெஸ்கு வந்து ஆதாரம் புஸ்தகம் வந்து ஆதேயம் அது மாதிரி ஆதார ஆதேய பாவமோ எதுவும் கிடையாது நிறைய சொல்லியிருக்கிறதை பற்றி அதெல்லாம் சொல்கிறார் அவர் யானே எங்குமாம் பிரம்மம் இப்போ யானேங்கிறது அகம்பதம் எங்குமாம் பிரம்மங்கிறது பிரம்மபதம் ஆனேங்கிறது அஸ்மி பதம் அவர் சொல்கிறார் யானே என்பது மகாவாக்கியத்தின் அகம்பதம் எங்குமாம் பிரம்மம் என்பது பிரம்மபதம் ஆனேன் என்பது அஸ்மி பதம் அகம் பிரம்ம அஸ்மி யாருடைய அனுகிரகத்தினால நானே பிரம்மம்னு புரிந்து கொண்டேனோ அவருடைய பத்மபாதத்தை தினந்தோறும் நமஸ்காரம் பண்ணுறேன் நமஸ்காரம் பண்ணலைன்னா நன்றி கொன்ற பாவம் வரும் அதுக்காக பண்ணுறேன் அப்படியே சொல்கிறார் சந்தோஷத்தினால பண்ணுறேங்கிறது ஒன்று ஞானம் வந்தவின் பணிதல் ஒழியின் ந செய்நன்றி கொன்ற தோடம் வரும் என்பதை அனுதினம் என்ற என்னும் பதத்தால் குறிப்பித்தனர் ஞானம் வந்ததுக்கு பிறகுதான் நான் பிரம்மம் ஆயாச்சும் உண்மை எதுக்கு நமஸ்காரம் பண்ணணும் சாப்பிட்றியா ஞானம் வந்ததுக்கு பிறகு குருவை நமஸ்காரம் பண்ணணும் ஈஸ்வரனை நமஸ்காரம் பண்ணணும் எல்லாம் பகவானை நமஸ்காரம் பண்ணத்தான் வேணும் நமஸ்காரம் பண்ணத்தான் அத ஆகினாலும் இந்த பாடலுக்கு விளக்கம் முடிகிறது எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடைய புவனமெல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப ஸ்வபாவம் ஆனேன் அவருடைய பதும பாதம் அனுதினம் பணிகின்றேனே ஆக குருவுக்கு நமஸ்காரம் குரு உபதேசித்த விஷயத்தை சொல்லி குருவுக்கு நமஸ்காரம் இல்லாட்டி குருவுக்கு விசேஷமான மதிப்பு கிடையாது எத்தனையோ ஜனங்களில் அவரும் ஒருத்தராக இருப்பார் அதில் குருவுக்கு மாத்திரம் என்ன விசேஷம்னா அவருக்கு தான் அவர் இந்த உண்மையை நமக்கு விளங்க வைத்தார் சரீர மனசு புத்தி எதாவது சொல்லப்போனால் என்னுடைய லிமிட்டேஷனை உடைச்சவர் அவர்தான் இல்லையா என்னுடைய வரையறைகளை யார் இதுவரைக்கும் நான் வச்சு காப்பாற்றிக்கிட்டுதானே இருந்தேன் குருவிட்ட போய் வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய வரைகளை வரையறைகளையெல்லாம் நான் காப்பாற்றிக்கிட்டு இருந்தேன் அந்த வரையறைகளில் சில நிறைகள் இருந்தது குறைகள் இருந்தது குறைகளை நினச்சி வருத்தமாக இருந்தது நிறைகள் இருந்தாலும் குறைகளோடு ஒப்பிட்டு பார்க்குற போது நிறைகள் அதிகமாக இல்லை எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஆக நிறை குறை தெரியறதுக்கு காரணம் என்ன என்னுடைய லிமிட்டேஷன் குரு என்ன பண்ணுறாருன்னா பிரம்மம்னு உபதேசம் சமஸ்தீவராசிகளையும் நீதான் வியாபிச்சிருக்கே அவைகளெல்லாம் ஒரு மாயத்தோற்றம்னு உபதேசம் பண்ண உடனே என்னுடைய லிமிடேஷன் போச்சு அகம் பூர்ணகா நான் வந்து ஒரு நாளும் குறவே கிடையாது கற்பனை தானே இதெல்லாம் நான் குறப்பட்டுருக்கேன் என்னமோ வந்து குறையாக இருந்தது எனக்கு ஒன்றும் முன்னாடி தெரியாமல் இருந்த மாதிரியும் இப்போ என்னமோ தெரிஞ்சு போயிட்ட மாதிரியும் எல்லாம் நினச்சிட்டு இருக்கேன் தெரிஞ்சது வந்து எவ்வளோ தெரிஞ்சாலும் திருப்தி இல்லை சம்ஸ்கிருதம் படித்தா பூர்ணனா அகம் பிரம்மாஷ்மி புரிஞ்சுன்னா பூர்ணனா அதனால் வந்து சம்ஸ்கிருத விட்டுட்டாங்க ஜாக்கிரதையாக புரிஞ்சு வந்து நம்ம வந்து எத்தனை புஸ்தகம் படிச்சுருக்கோங்கிறது முக்கியம் இல்லை என்ன புரிஞ்சுன்ட்டுருக்கிறதுங்கிறது முக்கியம் எத்தனை புஸ்தகம் படிச்சுருக்கேன் தெரியுமா சங்கேபாரீ ரகத்துலேருந்து அப்படி புஸ்தகம் பேர் தான் தெரியும் சங்கேபசாரீ ரகத்திலேருந்து அந்த புஸ்தகம் இந்த புஸ்தகம் நிறைய பேரை சொல்கிறது பிரயோஜனம் இல்லை என்ன புரிஞ்சுன்ட்ருக்கோங்கிறது தான் முக்கியம் அதனால் குருநாதர் பண்ணுற பெரிய ஒரு காரியம் என்னென்னா நம்முடைய லிமிட்டேஷன்களை எல்லாம் லிமிடேஷன்ஸ் உடைக்கிறது தான் நம்ம எதெல்லாம் நம்ம வந்து லிமிட்டே லிமிட்டடாக நினச்சின்ட்டுருக்கோமோ நம்ம வந்து சரீரத்தினாலேயும் ஜாதி குலம் கோத்திரம் ஈனம் ஆயிரத்தெட்டு எல்லாத்தையும் போட்டு அப்பி வச்சுருக்கோம் அது அபிமானம் வேற பிடிச்சி வச்சுட்டுருக்கு இதெல்லாம் குருநாதர் நீ பிரம்மம் நீ இது கிடையாதுன்னு சொல்கிறதன் மூலம் உடைக்கிறார் எல்லா ஜா நீதி குல கோத்ர தூரகம் நாம ரூப விவர்ஜிதம் விவேகச்சூடாவணிலாம் இருக்குது நம்ம செலக்டட் வர்சஸில் வல்லது ஜாதி நீதி குல கோத் தூரகம் எல்லாத்துக்கும் அதெல்லாம் தூக்கி எறியிறது எல்லாத்தையுமே அதனால் சுருக்கமாக சொன்னால் குருநாதருடைய பெருங்கருணை நம்மை நிறைவானவனாக நம்மை உணர்த்துவது நீ ஒருபொழுதும் குறைவானவனாகவே இல்லை நீ எப்பொழுதும் நிறைவாகவே இருக்கிறாய் உன்னை குறையாக நீ கருதி அறியாமை இந்த ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லி புரிய வைக்கிறார் அது எனக்கு புரியலேன்னு குறப்பட்டுந்தால் வேறு விஷயம் அது எனக்கு புரியலையே அப்படின்னு சொன்னான் குறை இல்லைப்பா குறையெல்லாம் போட்டுக்காத மேலே தூக்கி போட்டுக்காத நீ தான் குறையின்னு கருதிக்கிற நீயா சிலதுக்கு நிறையனு வச்சுக்கிற நீயா குறைன்னு வச்சுக்கிற இதெல்லாம் உன் கற்பனை உண்மையிலேயே பிரம்மம் ஒன்றுதான். தான் குறைவிலாக நிறைவு கோதிலாக அமுது எல்லாம் பரம்பொருள் ஒன்றுதான். என்னுடை மனது புத்தி மனது புத்தி இந்திய சரீரமெல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமுன் இமமேயாக்கி என்னுடை நீயும் நானும் ஏகமென் ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே என்னுடை மனது புத்தி இந்திய சரீரமெல்லாம் என்னுடை அறிவினாலே இரவிமுன் இமமேயாக்கி என்னுடை நீயும் நானும் ஏகமென் ரைக்யம் செய்ய என்னுடைய தோன்றும் இறைஞ்சினேனே என்னுடைய குருவாய்த்தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே என்னுடைய குருவா வந்து எனக்கு அனுகிரகம் செய்திருக்கக்கூடிய பரமேஸ்வரனை கடவுளை நான் வணங்குகிறேன் குருவா வந்திருக்கிறது யாரு பகவான் தான் குருவா வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிறார் ஆதி அனாதியுமாகி எனக்கு ஆனந்தமாய் அறிவாய் நின்று இலங்கும் ஜோதி மௌனியாய் தோன்றி கடவுள் தான் வந்தார் தாய்மானவர் என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறஞ்சினேனே எப்படி அவர் உபதேசம் பண்ணார் அதை சொல்றார் இது வந்து சாமவேத மகா தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கியத்தை இது குறித்து சொன்னது என்று உரையாசிரியர் விளக்கம் சொல்கிறார் என்னுடைய மனது புத்தி என்னுடைய மனசு என்னுடைய சம்சய ரூபமான மனசும் புத்தி நிச்சய ரூபமான புத்தியும் இந்தியம் இந்தியம்னா இந்திரியம்னு அர்த்தம் ஞான கர்மேந்திரியங்களும் ஷரீரம் பிராண பஞ்சகத்தோடு இவ்விளங்க தேகத்திற்கு இடமான ஸ்தூல ஷரீரமும் என்னுடைய மனசு புத்தி இந்திரியம் சரீரம் எல்லாம் எல்லாத்தையும் என்ன பண்ணார்னா என்னுடைய அறிவினாலே வேறு யாரோட அறிவு இல்லை குருவனுடைய அறிவு தான் எனக்கு போச்சுன்னு அர்த்தம் இல்லை ஓம் புத்தியை வச்சே நீ புரிஞ்சுக்கோ எஸ் ஏ நாஸ்தி சுயம் பிரஜா சாஸ்திரம் தஸ்ய கருவதிக்கும் இப்படி படித்த ஞாபகம் இருக்கு யாருக்கு சுயமான அறிவு இல்லையோ அவனுக்கு சாஸ்திரத்தை சொல்லி என்ன பிரயோஜனம் லோச்சனாபியாம் விஹீனஸ் தர்ப்பண கிங்கரிஷதி கண்ணு தெரியாத குருடனுக்கு முன்னாடி கொண்டு போய் கண்ணாடியை காட்டுற மாதிரி ஆகும் அப்படின்னு ஆரம்பத்தில் படித்தோம் அதனால் யாருக்கு வந்து சுய அறிவில்லையோ அவனுக்கு சாஸ்திரத்தினால என்ன பிரயோஜனம் அதனால் இவனுடைய அறிவை வச்சேன் நீயே உனக்கே யோசிக்க முடியும்ப்பா யோசிச்சுப்பார் என்னுடைய மனது புத்தி இந்திய சரீரமெல்லாம் என்னுடையதுன்னு சொல்ல போதே அது வேறே நான் வேறே மதியம் கிரகம் இங்கே படித்த மாதிரி மதியாக பிராண எல்லாம் சொன்னமோ இல்லை மதியாக பிராணா மதியன ஜானாதி கடக குண்டல கிரகாதிக்கம் ஸ்வஸ்மாத் பின்னம் மதியத்வேன ஜாத்தம் ஆத்மானபவதி அப்படின்னு தத்துவபோதத்தில் படித்தோம் இது தத்துவபோதத்தில் வந்தது என்னுடையது என்று அறியப்படுவதால் இவைகள் எதுவும் நான் அல்ல மதியம் ஷரீரம் மதியாக பிராண மதியம் கிரகம் எல்லாம் மதியம் மதியா புத்தி எல்லாம் மதியத்துவேன ஜ்யாத்தம் எல்லாம் என்னுடையது என்னுடையது என்று அறியப்பட்டதால் அது நான் கிடையாது ஆனால் என்னுடைய மனசு புத்தி இந்திய ஷரீரமெல்லாம் ஒன்று ஒன்றுக்கு லட்சணம் சொல்லர் சம்சய ரூபமான மனசு நிச்சய புத்தி ஞான கர்மேந்திரியங்கள் பிராண பஞ்சகத்தோடு கூடின இந்த லிங்க தேகத்திற்கு இடமான ஸ்தூல ஷரீரம் இது லிங்க தேகம் லிங்க தேகத்துக்கு இடமான ஸ்தூல சரீரம் லிங்க தேகங்கிறது வந்து சூக்மசரீரம் லிங்க தேகங்கிறது சூக்மசரீரம் இது ஸ்தூல சரீரம் லிங்கம்னு சொன்னால் அனுமானம் பண்ணப்படுறதுனால சூக்மசரீரத்துக்கு லிங்கசரீரம்னு பேர் லிங்கத்தை நம்ம வந்து ஏதோ உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்குது அப்படின்னு அதனுடைய செயல்களை வச்சு அறியப்படுறது உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு ஆள் இருக்கான்னு தெரிகிறது இதுக்குள்ளே ஏதோ ஒரு ஆள் இருந்து கொண்டு தான் இதில் இயங்கி அப்படிங்கிறது வந்து பார்க்குறதுனாலேயும் கேட்பதுனாலேயும் உகருவதனாலேயும் சுவைப்பதுனாலையும் தெரிகிறது இவைகளையெல்லாம் கருவியாக கொண்டு ஒருவன் உள்ளே இயங்கிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு புரியறது அதனால் அந்த லிங்கம்னாலே அனுமானம்னு அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம் குழுன்னு அர்த்தம் அதனால் வந்து லிங்கம் என்னன்னு கேட்குறோம் இல்லையா அதுக்கு என்ன குளு அப்படின்னு கேட்குறோம் இல்லையோ லிங்கத்தை அனேன இதை வைத்து கொண்டு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் பார்க்கறது வந்து கண்ணு இருக்கிறவனுக்கெல்லாம் பார்வை இருக்குதுன்னு சொல்ல முடியாது அதனால பார்க்குறதுங்கிறது ஏதோ ஒரு சக்தி ஒன்று தனியாக இருக்குது அப்போ அதை சூக்மமாக அர்த்தம் பண்ணுறோம் அதனால் அதை அனுமானம் பண்ணி தான் கண்டுபிடிக்கிறோம் உள்ளே சூக்ம சரீரம் இருக்குங்கிறத அதனுடைய செயல்களை வைத்துக்கொண்டு நம்ம சூட்ச சரீரத்தை யாராக பிரத்யட்சமாக பார்க்குறானா ஏன் சூட்ச சரீரத்தையும் இன்னொருத்தனுடைய சூட்ச்ம சரீரத்தையோ பிரத்யட்சமாக பார்த்தா என்ன ஆகும் உங்கள் சூட்ச்ம நான் பிரத்யட்சமாக பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் இருக்கிற மாதிரியே அப்படியே அதுலேயே வந்து டிரான்ஸ்பராக தெரியறதுன்னு வச்சுங்களேன் எப்படி இருக்கும் அது நீங்கள் பேசுறதுனால உள்ள ஆள் இருக்குதுன்னு தெரியுது ஏதோ ஒரு ஆள் இருந்து உள்ளேருந்து பேசுகிறார் அப்படின்னு தெரிகிறது தூங்குற போது வந்து சூக்ம சரீரம் ஒடுங்கிருக்குன்னு தெரிகிறது முழித்த உடனே அது விவகாரம் பண்ணுறதுன்னு தெரியும் சூக்ம சரீரம் ஸ்தூல சரீரத்தின் வாயிலாக இயங்குகிறது என்று அனுமானிக்கப்படுகிறது சூஷ்ம என்னுடைய அறிவினாலே என்னுடைய புத்தியினாலேயே இரவி முன் இமமேயாக்கி இரவி முன் இமமேயாக்கினால் இரவின்னு சொன்னால் ரவி சூரியன் இமம்னா பனி சூரியனுக்கு முன்னாடி பனி போல் இப்போ இதெல்லாம் எது இப்போ பனி எதோடு ஒப்பிடப்படுகிறது சூரியன் எதோடு ஒப்பிடப்படுகிறது உடனே பார்க்கணும் திருஷ்டாந்த தாஷ்டாந்தத்தை எல்லாம் சேர்த்து பார்க்கணும் ஹிமஹாங்கிறது வந்து மனசு புத்தி இந்திரிய சரீரமெல்லாம் ஹிமம் பனி போல என்னுடைய மனசு புத்தி இந்திரிய சரீரமெல்லாம் பனி போல என்னுடைய அறிவுங்கிறது பிரம்ம ஜானம் அது முன்னாடி என்ன ஆச்சுன்னா பனி என்னாகும் கரைஞ்சு போகும் அது மாதிரி இதுக்கும் முக்கியத்துவம் இல்லாமல் போகும் இங்கே கரைஞ்சு போகாது இங்கே முக்கியத்துவம் இல்லாமல் போகும் மதிப்பு இல்லாமல் போகும் மரியாதை இல்லாமல் போகும் மரியாதை இல்லாமல் போம்னா என்ன அர்த்தம் அளவுக்கு மீறின ரியாலிட்டி இருக்காதுன்னு அர்த்தம் இரவி முன் இமமேயாக்கி என்னுடைய நீயும் நானும் ஷரீரமும் எல்லாம் இவ்விரண்டிற்கு மூலமான அஜான கூற என்னும் காரண பற்றி வாரா நின்ற ஜாகிரதாதி விஸ்வாதி அபிமானித் இன்னும் விராட்டாதி சமட்டித்ரய சரீரத்ரயங்களும் சிருஷ்டியாதி அவத்தாத்ரயமும் வைஸ்வநரணாதி அபிமானித் திரயமும் ஆகிய தொம்பத உள்ள மாஜா கற்பிதங்கள் அனைத்தையும் எல்லாத்தையும் சொல்லிவிட்டார் சரீரம் எல்லாம்னு வந்துருச்சு இல்லையா அந்த எல்லாம் கிரத்துக்கு சாஸ்திரத்தில் என்னெல்லாம் எஷ்டி சமஷ்டி சொல்லியிருக்கோ எல்லாத்தையும் சேர்த்துட்டார் இந்த ரெண்டுக்கும் மூலமான அஜான கூறு என்று சொல்லப்படுகின்ற காரண சரீரம் இவைகளை பற்றி வாரா நின்ற ஜாகிரதாதி மூன்று அவஸ்தைகள் அப்புறம் அந்த மூன்று அவஸ்தைகள்லையும் ஒரு பேர் ஜாகிரத அவஸ்தையில் வந்து இவனுக்கு விஸ்வன்னு பேர் சொப்னாவஸ்தையில் இவனுக்கு தைஜசன்னு பேர் எல்லாம் தத்துவபோதத்தில் வந்தது ஞாபகம் இருக்காது திரும்ப திரும்ப பார்த்தா இதெல்லாம் ஞாபகம் இருக்கும் அதில் படித்தா ஞாபகம் இருக்கும் அதில் ஜாகிரத அவஸ்தையில் வந்து விஸ்வஹான்னு பேர் சொப்னாவஸ்தையில் தைஜசகான்னு பேர் சுஷுக்தி அவஸ்தையில் பிராஜ்நகான்னு பேர் விஸ்வாதி அபிமானித் இன்னும் விராட்டாதி சமஷ்டி சமஷ்டி ஷரீரத்ரயங்களும் அப்புறம் விராட்டு ஹிரண்யகர்பன் இது சமஷ்டி சமஷ்டி ஷரீர அபிமானி விராட் ஸ்தூல சரீர அபிமானி விராட் சமஷ்டி சமஷ்டி சூக்ம சரீர அபிமானி ஹிரண்யகர்பன் சமஷ்டி காரணசரீர அபிமானி ஈஸ்வரன் அவ்யாக்கிருதன் இதெல்லாம் பேர் சிருஷ்டியாதி அவஸ்தாத்ரயமும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கிற அவஸ்தாத்ரயம் வைஸ்வானராநாதி அபிமானித் திரயமும் அங்கேயும் வேறு பேதங்கள்லாம் இருக்குது இந்தமாதிரி பேதங்களெல்லாம் அபிமானித்திரயம் ஆகிய தொம்பத தற்பதங்களில் உள்ள மாயா கற்பிதங்கள் அனைத்தையும் எல்லாம்ங்கிறதுக்கு இவ்வளோ அர்த்தம் என்னுடைய மனது புத்தி இந்திய சரீரம் எல்லாம் எல்லாம்கிறதுக்கு எத்தனையும் அபிமானித் திரயங்களையும் தொம்பத மாயா கற்பிதங்கள் அனைத்தையும் என்னுடைய அறிவினாலே தம்மார் போதித்த யுக்தியினாலே உலதாகிய எனது பிரஜையினாலே தானே குருநாதர் உபதேசம் பண்ணார் அவர் சொன்ன ஸ்ருதி யுக்தி அனுபவம் இதையெல்லாம் கொண்டு என்னுடைய அறிவினாலே இரவி முன் இவமே ஆக்கி சூரியன் முன்னே பனியைப் போலவே அபாவமாக்கி அபாவமாக்கினா மித்யா என்று உணர்ந்து நீயும் நானும் நீயும் தொம்பதல லட்சியார்த்தம் என்னும் கூட்டஸ்தனாகிய நீயும் நானும் தத்பத லட்சியார்த்தம் என்னும் பிரம்மமாகிய நானும் ஏன்னா குரு வந்து யார் இப்போ ஈசனை இறைஞ்சினேனே அப்போ ஒரு ஈஸ்வரனாக குருநாதர் வேற யாரும் இல்லை ஈஸ்வரனே வந்து தான் உபதேசம் பண்ணாரான் அப்போ என்ன சொல்கிறார்னா நீயும் நானும் தொம்பத லட்சியார்த்தமாகிய நீயும் தற்பத லட்சியார்த்தமாகிய நானும் ஏக்கம் ஏக்கம் என்றுங்கிறது எப்படின் கட்டாகசம் மடா காசம் போல நல்ல நல்ல திருஷ்டா உடனே டக் டக்குன்னு சொல்கிறார் கட்டாகாசம் மடா காசம் போல குடத்துக்குள்ளே இருக்கும் ஆகாயமும் கட்டடத்துக்குள்ளே இருக்கும் ஆகாயமும் எப்படி ஒன்றோ அதுபோல ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று பிரம்மம் ஆகி நானும் ஏக்கம் என்று ஒன்றே என்று என்னுடைய ஐக்கியம் செய்ய இந்த என்னுடையங்கிறத முன்னாடி போட்டுக்கணும் என்னுடைய மனது புத்தி இந்திய சரீரமெல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவி முன் இமமேயாக்கி என்னுடைய நீயும் நானும் ஏக்கம் என்று ஐக்கியம் செய்ய நீயும் நானும் ஏக்கம் என்று ஏக்கம் என்று என்னுடை ஐக்கியம் செய்ய அப்படி மாற்றி படிக்கணும் என்னுடை ஐக்கியம் செய்ய என்னுடைய ஐக்கியத்தை எனக்கு உபதேசித்தார் நான் ஒன்றாக இருக்கும் தன்மையை எனக்கு உபதேசம் செய்தார் என்னுடைய ஐக்கியத்தை உபதேசம் செய்த என்னுடைய குருவாய் தோன்றும் இந்த மூணாவது வரை வரை மாத்திரம் மாற்றி படிக்கணும் நீயும் நானும் ஏக்கம் என்று ஏக்கம் என்று என்னுடைய ஐக்கியம் செய்த அப்படி படிக்கணும் நீயும் நானும் ஏக்கம் என்று என்னுடைய ஐக்கியம் செய்ய என்னுடைய ஐக்கியத்தை சொல்ல என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாயிருக்கும் தன்மையை உணர்த்த என்னுடைய குருவாய்த்தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே என்னுடைய குருவாக இருக்கக்கூடிய குருநாதன் என்னுடைய குருவாக விளங்குகிற அந்த கடவுளை வணங்கினேன் சரி ஆக இந்த பாடல்னால் என்ன சொல்லப்பட்டதுன்னா குருவுக்கு மீண்டும் ஒரு நமஸ்காரம் தத்துவமசீங்கிற மகா வாக்கியத்தை அவர் உபதேசம் பண்ணினார் அப்பேற்பட்ட குருநாதர் ஈஸ்வரனே அன்றி வேறு கிடையாது அவரை நான் வணங்குகிறேன் கடவுளுடைய அருள்ல பெரிய அருள் என்ன பெரிய அனுகிரகம் என்ன கடவுளுடைய அனுகிரகம்னா என்னது பெரிய மாடை மாளிகை கூட கோபுரம் பணம் வசதி இதெல்லாம் தானே அதெல்லாம் அனுகிரகம் மாதிரி தான் தோன்றும் உண்மையான அனுகிரகம் என்னென்னா இந்த அபூர்ணத்துவ புத்தியை நம்மளை விட்டு நீக்கிறதா உண்மையான அனுகிரகம் அபூர்ணத்துவ புத்தி அபூர்ணத்துவம்னால் என்ன நிறைவே இல்லாமல் இருக்கோம் இல்லையா நேற்று கூட ஒரு பேப்பரில் படித்தேன் பேப்பரில் எதோ புஸ்தகத்தில் படித்தேன் எத்தனை வந்தாலும் சரி நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து இன்னமும் ஒரு திருப்தியே இல்லாமல் இருக்குன்னா ருச்சியே இல்லாமல் இருக்குது சாரமே இல்லாமல் எல்லாம் வேணுங்கிறதுலாம் கிடச்சாச்சு நல்லா கல்யாணம் ஆயாச்சு நல்ல குழந்தைங்கள்லாம் பிறந்தாச்சு வீடு நல்லா இருக்குது காரு நல்லா இருக்குது எல்லா வசதியும் இருக்குது ஆனாலும் என்னென்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு திருப்தி இல்லாமல் இருக்குது என்ன தான் தெரியல எல்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் அடைஞ்சாச்சுன்னு வச்சுப்போம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது நிறைவே இல்லை அந்த நிறைவே இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் தியானம் இல்லாததான் காரணம் அதனால் இதெல்லாம் வந்து நிறைவை கொடுத்த மாதிரியும் இன்னும் நிறைவு இல்லாத மாதிரியும் ஒரு தோற்றத்தை கொடுத்து கொண்டே இருக்குது ஆனால் ஸ்வரூபமோ எப்பவும் பூர்ணமாக இருக்குது பகவானுடைய உண்மையான அனுகிரகம் இந்த அபூர்ணத்துவத்தை நீக்கி பூர்ணத்துவத்தை புரிய வைக்கிறது தான் ஏன்னா பரிச்சின்னமான சரீரம் மனசு புத்தியை வைத்துக்கொண்டு பரிச்சின்னமான தனதானியங்களை எல்லாம் சேகரிக்கிறதுனால அபரிச்சின்னமான ஆனந்தம் எங்கே கிடைக்க போகிறது வரையறைக்குட்பட்ட உடலை வைத்துக்கொண்டு வரையறைக்குட்பட்ட செல்வம் முதலியவைகளெல்லாம் வைத்து கொண்டு வரையறைக்குட்பட்ட மனைவி மக்களை மக்களையெல்லாம் வைத்துக்கொண்டு குட்படாத பேரானந்தத்தை பெறுவது என்பது பற்றி சிந்திக்க முடியுமா நினைச்சு கூட பார்க்க முடியாது ஆகினால அது வந்து விசாரம் பண்ணால் தான் அது புரியும் ஆராய்ச்சி பண்ணணும் சாஸ்திரம் சாஸ்திரத்தை குருமுகமாக ஆராய்ச்சி பண்ணணும் அதுதான் அனுகிரகத்தில் உண்மையான அனுகிரகம் மற்ற அனுகிரகமெல்லாம் அனுகிரகம் மாதிரியே தவிர அது உண்மையான அனுகிரகம் கிடையாது அடுத்த பாடம் இனி என்ன சொல்ல போகிறேன்னு சொல்ல போகிறார் அந்தமும் நடுவுமின்றீடு ஆதியுமின்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சர்க்குரு பாதம் போற்றீ பந்தமும் வீடும் காட்டும் பரந்த நூல் பார்க்கமாட்டா பார்க்கமாட்டா மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே அந்தமும் நடுவுமின்றீடு ஆதியுமின்றிவான் சந்ததம் ஒளிரும் ஞான சர்க்குரு பாதம் போற்றி பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்டும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உமாறுுத்துவள்ள விரும்புகிற கூடிய விஷயத்தை சொல்ல போற நான் என்ன பண்ண போறேங்கிறத சொல்ல போகிறார் குருவை வணங்கி அவர் அருளால் நூல் செய்ய புகுந்து நூலின் அதிகாரி சம்பந்தம் விடயம் பயன் என்னும் அனுபந்த சதுஷ்டயம் அறிந்தாலல்லாமல் விவேகிக்கு நூல் கேட்டற்கண் ஊக்கம் பிறவாத அவற்றை இரண்டு செய்யுளான் முன்னே கூறத் தொடங்கி இதில் அதிகாரியையும் விடயத்தையும் கூறுகின்றார் அவதாரிகை அவதாரிகைன்னு பேரு குருவை வணங்கினார் அவருடைய அருளால் நூல் செய்ய புகுந்திருக்கிறார் நூலினுடைய அதிகாரி சம்பந்தம் விடயம் பயன் விஷயம் அதிகாரி சம்பந்தம் விஷயப் பிரயோஜனம்ங்கிற அனுபந்த சதுஷ்டயம் அறிந்தால் அல்லாமல் விவேகிக்கு நூற்கேட்டர் கண் ஊக்கம் பெறவாதாகல என்ன சொல்ல போகிறான்னு தெரிஞ்சாதானே அதில் இன்ட்ரெஸ்ட் வரும் என்ன சொல்ல போகிறான்னு தெரியாமல் சும்மா எத்தனை உட்காந்துருக்கு அதனால் கண் அந்த காலத்தில் எல்லாமே முறையாகவே வாழ்ந்திருக்காங்க இந்த காலத்தில் வீணாக எத்தனையோ காரியம் பண்ணிட்டுருக்கோம் அந்த காலத்தில் வீணா பண்ணுறதுங்கிறது ஒன்று இல்லைன்னே தெரியுது அவ்வளோ தூரத்துக்கு கல்ச்சர் டெவலப் ஆகிருக்கு வேஸ்ட் பண்ணுறது இல்லைங்கிற அளவுக்கு ஒரு கல்ச்சரே உருவாயிருந்துருக்கு இப்போ என்னென்னா வேஸ்ட் பண்ணுறதுங்கிறத தவிர பாக்கி எல்லாம் தெரியாது நமக்கு அப்படி ஆகிட்டுருக்கு இப்போ நூல்கண்ண இவர் சொல்கிறார் காளிதாசர் சொல்கிறார் பிரயோஜனம் அனுதிஷ்ய நான் மந்தோப்பி பிரவர்த்தது முட்டாள்கூட பிரயோஜனம் இல்லாமல் எந்த காரியத்திலையும் பிரவர்த்திக்க மாட்டான் அதனால் வந்து முட்டாள் கூட முட்டாள்தனமான பிரயோஜனத்தை விரும்பி போவான் பிரயோஜனாபேட்சிரபூணாம் பிராயச்சலம் கௌரவமாசிரிதேஷு இது வந்து குமாரசம்பவத்தில் வருகிறது தஸ்மிண்மகோனஸ் விஹாய சஹசிரமயுபத் பபாத்த பிரயோஜனபேஷிதய பிரபூணாம் பிராயச்சலம் கௌரவமாச்ருஷு ரொம்ப நாளைக்கு முன்னாடி படித்தது அதாவது அந்த இந்திரனுடைய சபையில் இந்திரன் வந்து உட்கார்ந்துருந்தானா ஆயிரக்கணக்கான கண்கள் இந்திரனை பார்த்துதான் தஸ்மின் மகோனஸ் விஹாய சஹசிரமக்ஷாம் யுகபப்பாத்த ஆயிரக்கணக்கான தேவலோகையில் சபையில் தேவ தேவேந்திரன் உட்கார்ந்துருக்கிறவோ எப்படி இருக்கும் கற்பனை பண்ணிப்பாருங்க எத்தனையோ தேவாதி தேவர்களெல்லாம் இந்திரனை பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா அங்கே சபையில் யார் நடுநாயகமோ அவனை தானே பார்ப்பாங்க அவனை பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் அவனுக்கு ஆயிரம் கண்ணுன்னு ஒரு ஒரு உபச்சார வார்த்தை அந்த ஆயிரங்கண்ணு அவன் என்ன பண்ணானா ஆயிரங்கண்ணையும் ஒருத்தம் பேர்லையே போட்டானான் ஆயிர இது காளிதாசருடைய வர்ணனை ஆயிரக்கணக்கான கண்கள் தேவேந்திரன் ஆகிய ஒருவனையே பார்த்தன ஆனால் ஆயிரம் கண்ணுள்ள அவனும் ஒருவனையே பார்த்தான் அப்படின்னா அது யாருன்னு அதுதான் மன்மதன் அப்படி வரும் இந்த மன்மதனை கூப்பிட்டு அப்புறம் வந்து நீ போய் சிவபெருமானுடைய தப்சை கலைக்கணும்னுலாம் சொல்கிறது குமார சம்பவம் இல்லையா ஸ்கந்தசஷ்டி கரெக்டாக வந்து விடுத்தது அதனால் சஹசிரமக்ஷனாம் யுகபத்ப பார்த்த சகசிரமக்ஷனாம் யுகபத்பை பார்த்த எதுக்கு சொல்கிறேன் அதுக்கு அவர் சொல்கிறார் சும்மாவா பார்த்தான் அப்படிங்கிறார் காளிதாசர் பிரயோஜனாபேஷிதையா பிரபுணாம் பிராயச்சலம் கெளரவ மாசிரித்தேஷு ஒருத்தரை அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணும் சும்மா பார்க்க மாட்டான் சா பெரியவங்கள்னா எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஒரு பார்வையில் கூட ஆயிரம் ஆயிரம் பிரயோஜனம் இருக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறார் அதனால் இங்கே வந்து அதிகாரீச்ச விஷயா சம்பந்தச்ச பிரயோஜனம் சாஸ்திராரம்பலம் பிராகு அனுபந்த அனுபந்த சதுஷ்டயம் ஒரு கிரந்தத்துக்கு நாலு முக்கியமாக இருக்கணும் என்ன விஷயம் பிரயோஜனம் அதிகாரி சம்பந்தம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆனால் ஸ்லோக ரூபத்தில் இருக்குது அதனால் இவர் எல்லாம் இந்த இந்த நூலில் இந்த பக்கத்தில் என்ன சொல்கிறார்னா இதில் அதிகாரியும் விஷயத்தையும் கூறுகின்றார் எப்படி சொல்கிறாருங்கிறது நாளைக்கு பார்க்கலாம் அதனால் குருவை நமஸ்காரம் பண்ணி அதிகாரியையும் விஷயத்தையும் சொல்லுகிறார் விளக்கமாக நாளைக்கு பார்க்கலாம் ஓய்யனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்டய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி ய முநல்ஹும் உதவிக்கோர் உதவி நாயேன் காணேன் திருவடீ போற்றி போற்றி ஈஸ்வரோ குருராத்மேதி மூதவிபா வோமவத்வாப்யா தஷிணாமூர்த்தா ரி ஓ